தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று உழைப்பே உயர்வு தரும் என்ற தலைப்பில் உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் வாழ்க்கையில் உழை நன்றாக உழை கடினமாக உழை காலம் உனக்காக காத்திருக்கிறது உழைப்பு ஊதாசீனப்படுத்தும் போது உயர்வு தடைப்படுகிறது எனவே உழை உழை உழை உழைப்பன் மட்டுமே உயிருள்ள மனிதன் உழைப்பு மறதவன் உண்மையில் ஒரு சபமே இருள் என்பது எப்படியாயிருக்கும் என்பதற்கு தனி விளக்கும் தேவையில்லை உழைக்க மனமின்றி முடங்கி கிடந்தாலே போதும் இருட்டுக்குள் குடியிருந்து இல்லாது போகலாம் உழைப்பு உனக்கு ஒரு நல்ல நண்பன் தேவைகள் நிறைவடைய வசியில் வந்து பெருக வாழ்க்கை வளமடைய இன்பம் நிலைத்திருக்க பேரும் புகழ் வந்து சேர உள்ள துணை புரியும் நல்ல நண்பனை எப்போதும் அலைச்சம் செய்யாது உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாதவன் உள்ளத்தில் உறுதி இல்லாதவன் தான் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பான் உண்ணு உண்ணுதல் என்பது அவசியமான தேவைகள் ஒன்று அவசியமான தேவை என்பதற்காக அடுத்த உழைப்பில் அல்லது தயவில் உண்ணுதல் முறையல்ல உனது உழைப்பில்தான் நீ உண்ணுதல் வேண்டும் உழைக்க வேண்டிய பருவத்தில் உறக்கத்தை அணைத்து கொண்டால் ஓய்வெடுக்க வேண்டிய காலத்தில் நோயின் நீண்ட கரங்கள் உன்னை தழுவிக்கொள்ளும் உழைத்து உயருக்கு மட்டும் உன்னை கடவுள் படைக்கவில்லை பிறர்க்கு உதவ வேண்டும் என்பதற்காகம்தான் கடவுள் உன்னை படைத்திருக்கிறார் உழைத்து வரும் ஊதியம் உயிரை தரும் சுருண்டி சேர்க்கும் சொத்து அழிவு சென்றடையும் உழைக்கும் தான் உறவுகள் கூட ஒட்டி நிற்கும் கொடுத்தால்தான் கூட்டம் சேரும் கொடுப்பதற்காக என்றால் கூட உழைக்கத்தான் வேண்டும் சுரண்டும் எண்ணம் தோன்றினால் இழுக்கும் எனும் இருட்டு சூழ்ந்துவிடும் உன்னுடைய உழைப்பு நேர்மையானதை பொ சொல்ல தேவையில்லை ஒளிந்து கொண்டு பயந்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை நேர்மையான உழைப்பு தான் நல்வாழ்வை தரும் அழுப்பு உனது உடலில் தெரியலாம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது அப்போதுதான் உனது உழைப்பு உனக்கு உயர்வைத் தரும் எவன் நம்பிக்கையோடு உழைக்கின்றானோ அவனைத்தில்தான் செல்வம் போய் சேரும் உன்னுடைய உழைப்பு பணம் சேர்ப்பது ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்கக்கூடாது வாழ்க்கையில் மகிழ்ச்சும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இயங்க வேண்டும் உழைத்தாலும் களைப்பரும் உழைக்காமலும் சுவம்பி கிடந்தாலும் கலைப்பு வரும் கிடைக்கும் உற உற்சாகம் மட்டும் சுவம்பி கிடைப்பதில் வராது உழைப்பை தேட முடிந்தவனுக்கு வாழ்க்கை இனியாகத்தான் செய்யும் சோம்பல் தரும் சுகத்தை வெறுத்து ஒதுக்கு உழைப்பு தரும் இனிமையே என்றும் நடிக்கும் பிறகு உழைப்பில்தான் வாழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் துன்பம் உனக்கு நேர்வதை உன்னால் தடுக்க இயலாது எனவே உழைத்து வாழ முயற்சி செய் உழைப்பு இன்பத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஓய்வின்றி உழைக்கிறேன் நாள்தோறும் உழைக்கிறேன் கடினமாக உழைக்கிறேன் என்று சொல்லும் நீ எதை சாதித்தாய் எந்தளவுக்கு சாதித்துள்ளாய் என்பதையும் சொல்ல வேண்டும் உழை நல்ல சிந்தனையின் அடிப்படையில் உழை நம்பிக்கையுடன் உழை உனது உழைப்பு பொருட்டும் வீடாக போகாது அதனால் வாழ்க்கையில் உழைத்து கொண்டே இருங்கள் சாதனை புரிந்து கொண்டே இருங்கள் நலமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்